அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொழல் நட்பினருக்கு அதாவது நண்பர்களுக்கு அவர் விரும்பும் செயலை செய்து அவரை துணையாக்கிக் கொள்வது போல பகைவனுடன் உறவாடாதவரை தனக்கு நண்பராக ஆக்கிக் கொள்ளுதலும் வேண்டும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் விரரோடு ஒட்டாரை நாம் ஒட்டிக்கொள்ள வேண்டும் உறவினருக்கு இனிய உதவிகளை செய்வதை காட்டிலும் உறவில்லாமல் ஒதுங்கியுள்ளவரை விரைந்து அணைத்துக் கொள்ளுதல் சிறந்ததாம் என்று இந்த குரட்பாவிலே விரித்துச் சொல்லப்படுகிறது பகைவர் நொதுமலர் நட்பினர் என மனிதர்கள் மூன்று வகைப்படுவர் நொதுமலர் என்பவர் நட்பாகவும் இல்லாதவர் பகைவராகவும் இல்லாதவர் உதாசீனு பேர் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் அத்தகையவருடைய நட்பை தேடி சென்று அடைந்து அரசன் தன்னை வலுப்படுத்தி வேண்டும் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லைன்னு நடுநிலையில் இரு சாதாரணமாக இருக்கிறவர் இந்த பக்கமும் சேரல அந்த பக்கமும் சேராதவர் அவரை எப்படியாவது நம்ம பக்கம் சேர்க்கணும்னு அமைச்சர் அரசன் முயற்சி பண்ணி பண்ணிக்கணும்னு அர்த்தம் இனியவை நாற்பதுங்கிற நூலில் நட்பாருக்கு நல்ல செயல் இனிது எத்துணையும் ஒட்டாரை ஒட்டி கொழல் அதனின் முன்ன இனிதே அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படியே இந்த குரட்பாவை சொன்ன மாதிரி இருக்கு நட்பினருக்கு நல்ல செயல்களை செய்வது இனியது ஆனால் அதை காட்டிலும் நட்பாக இல்லாதவரிடத்தில் அன்பு பூண்டு அவருக்கும் செய்ய வேண்டியதை செய்து அவரை வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் செய்யும் அரசியல் அரசாங்க காரியங்களுக்காக என்று பொருள் பதவரை பார்க்கலாம் நட்டாருக்கு தனது தலைவனாகிய நண்பருக்கு நல்ல நன்மை தருவனவற்றை செயலின் செய்து கொடுப்பதை விட தலைவனுடைய ஒட்டாரை பகைவனுடன் உறவாடாதவரை ஒட்டிக்கொள்ளல் தனக்கு நண்பராக ஆக்கிக்கொள்ளுதல் விரைந்ததே விரைந்து செய்யப்பட வேண்டியதாகும் தனது தலைவனாகிய நண்பருக்கு நன்மை தருவனவற்றை செய்து கொடுப்பதை விட தலைவனுடைய பகைவனுடன் உறவாடாதவரை தனக்கு நண்பராக ஆக்கிக் கொள்ளுதல் விரைந்து செய்யப்பட வேண்டியதாகும் இது அமைச்சருடைய பண்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பகைவரோடு சேராதவரை நண்பராக்கி செயல்பட வேண்டும் இதெல்லாம் வாழ்க்கையில் அந்தந்த சூழ்நிலை நம்ம பார்த்து அதை செயல் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வினை செயல் வகையில இதை திருவள்ளுவர் நமக்கு அருளை செய்திருக்கிறார் நல்ல செயலின் விரைந்ததே மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன